நாற்பத்தி எட்டாவது பாடல் அறிவொன்று அற நின்று முருகன் எங்கே விளங்கி தோன்றுகிறான் மலையில் இருக்கிறான் கடலில் இருக்கிறான் சோலையில் இருக்கிறான் எல்லாவற்றிலும் அவன் இருக்கிறான் சதுக்கமும் சந்தியும் புதுப்பும் கடம்பும் அவன் இடங்கள் எங்கும் இருப்பவன் அவன் ஆனால் யான் எனது என்ற ஜீவபோதம் நீங்கிய ஞானிகள் மனத்தில் பிரியாது விளங்கி பெருமை சேர்க்கிறான் என்று கூறுவது இந்த பாடல் உலக பந்தங்கள் மிகச் செறிவானவை சொந்தங்கள் மிகச் செறிவானவை இவை அற்று போகும் நிலை வந்து அஞ்ஞான இருட்டு சிதைந்து மயக்கமாகிய வெறியை வென்றால் அவன் ஞானி அத்தகைய ஞானிகளோடு பொருந்து இருப்பவன் வேலவன் இதை செறிவு ஒன்று அற இருளே சிதைய வெறி வென்றவரோடு உரும் வேளவன் என்கிறார் ஜீவபோதமாகிய அறிவு அற்றுப்போனால் கிடைக்கும் இறைவனை அடையலாம் இந்நிலை பெற்றவரை அறிவொன்று அற நின்று அறிவார் என்கிறார் இத்தகைய பெரியவர்களின் அறிவோடு கூடி பிரிவில்லாமல் இருக்கும் பெருமான் நீயல்லவா என்பதை அறிவில் பிரிவொன்று அறநின்ற பிரானலையோ என்கிறார் நாம் சில நேரம் கடவுளை நினைப்போம் சில நேரம் வரப்போம் இந்த ஞானிகள் பிரிதொன்றையும் நினையாமல் இறைவனையே நினைப்பதால் அவனும் இவர்களோடு கலந்து நிற்கிறான் யான் எனது என்று அற்ற இடம்தான் திருவடி என்பது கந்தர் களிவன்பா யான் தான் எனும் சொல் இரண்டும் கெட்டால் யாவருக்கும் தோன்றாது சத்தியம் என்பது கந்தர் அலங்காரம் நான் தான் அற்ற ஞானிகள் நெஞ்சில் ஆண்டவன் பிரியாதிருக்கிறான் என்பது இந்த அனுபூதியின் சிறப்பான கருத்தாகும் அறநின்று அறிவார் அறிவில் பிரிவு அறநின்ற பிரான் அலையோ சரிவுன்று அரவன் திருளே சிதயே வெரிவன்றவரோடுரும் வேளவனே சேரிஉம்று அரவந்து இருளே சிதயே வெரிவன்றவரோடுரும் வேளவனே bane